ஒா ரெண்டு is up on anda per. Aprabarta ke 92.7 Big FM Chennai in number 2 FM anal Bangladesh in number 1 FM with the greatest power of the coming of the greatest responsibilities the Hollywood super hit kondattam of Amit Mishra <laughs> அவதூறு குற்றச்சாட்டுகள் சில பேர் என்ன ஒரு சார் இந்த படத்தை பத்தி பேசினீங்களா எடுக்கலாம் எடுக்கிறாங்க சொந்தக்காரங்க வந்து கேப்பாக்கலாம் அந்த இன்டர்வியூட எங்கேயுமே வந்து எல்லாருக்கும் நம்ம அமைச்சு முடியல என்ன பேசுறது வரும் அதே பேசலாமி நம்ம சொல்ல வேண்டிய கடமை என்றால சொல்ல போறோம் இன்டர்நெட்லயோ ஒரு விஷயத்தை பத்தி பேசி அதை அப்லோட் பண்ணதோ என் போச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜா போயிட்டு அதை லைக் பண்ணுங்க கேளுங்களா சிரிப்பாரு கேக்கலாம் அப்படின்றதோ இல்லன்னா வந்து ரீட்வீட் பண்ணுங்க இல்ல இப்ப தான் தலைகிட்ட பேசுவாங்க இப்பதான் அவர்கிட்ட பேசினா இப்பதான் இவர்கிட்ட பேசுவாங்க இவங்க சொன்னதே கிடப்படினத்துக்கு எதிரான விஷயம் அதே மாதிரி மாதிரி யாராவது படத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசும்போது அதை பற்றி நீ பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் நல்லதாக தான் பேசணும் கெட்டதாக பேசினா எப்போ அந்த படத்தில் கெட்டதே இருந்தாலும் நீ யாரா சொல்றதுக்கே அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டா இதுவும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக தானே சப்போஸ் கேட்டதோடு விடாம நான் வந்து பாட்டு கொடுக்க மாட்டேன் ஆடு கொடுக்க மாட்டேன் என்னடா பண்ணுவேன் ஏ அப்புறம் நீ எப்ப வேலை செய்வோம் உங்களுக்கு எப்பரா சாப்பாடு அப்படிலாம் கேட்டால் அதுவும் ஒரு இதுமான அவங்க மிரட்டுற மாதிரி இதுவும் ஒரு மெட்டல் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டில் இந்த கேபிள் டிவி எல்லாம் கிடையாது பக்கத்து வீட்டில் தான் போய் பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்கும்போது கேபிள் டிவி வந்த டைம்ல இந்த சேட்டிலைட் டெலிவிஷனால தான் தமிழ் சினிமாவாக அழிய போது இது பெரியம் நம்ம கிட்டே காசு வாங்கி நம்மள படத்தையும் வந்து கால் மேல கால் பண்ண கலாய்க்கிறாங்க இவளை பத்தி அப்படின்ற மாதிரி நிறைய படத்திலே கழிச்சிருப்பாங்க அப்போ ஒரு பெரிய பிரச்சனையாவது ஆனா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு சேட்டிலட் ரைட்ஸ் இஸ் த பிகஸ்ட் மணி ஆஃப் இட்ஸ் பிகம் டீல் அதுக்கு எப்படி வந்து ஒரு சல்யூஷன் கிடைச்சி அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை இப்போ வரைக்கும் இந்த திரு டிவிடி ப்ராப்ளம் பயங்கரஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது முன்னாடி ஒருக்கும்போது அந்த பிரச்சனை நாலு லட்சம் பேர் மூடமாட்டாங்களே எல்லாரும் போது பண்றது அப்படின்னு பிளான் பண்ணுமா இல்ல யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லாரும் பண்ணுமா சப்போஸ் நான் வந்து ஒரு படத்தை பத்தி பேசுறேன் அந்த படத்தை பத்தி நான் பேசினதுல பீகார் பார்லிமெண்ட்ல பீகார் அதை சட்டசபையில் பேசினா பயங்கர கேக்கறதுக்கே சரி மாதிரி இருந்தது சரியில்லை நானே ஷோக்கு சேர்ந்து ஒரு சிறிய அவங்க <laughs> வந்து டேஸ்டே சரியில்லை ஒருத்தர் வெள்ள சொன்னா பிஸ்கெட் சொன்ன ஒரு தப்பா இல்ல நல்ல பிஸ்கெட் கொடுக்காத மேல தப்பா இதுக்கு அடボタン நமக்குல தான் நினைச்சான் கொஞ்சம் தள்ளி எரிது அதனால அமுகல இவ்வளவு பேர் ஷேர் பண்றாங்க லைக் பண்றாங்க ரீட்வீட் பண்றாங்க அப்படினா அதெல்லாம் வந்து அவங்க ஏதோ அப்படினு சிரிக்குற மாதிரி இருக்குது அப்படி இல்ல நான் இவன் சொல்றது நான் நினைச்சது தான்டா அப்படின்ற மாதிரி இருந்ததனால ஷேர் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம பேசுன இந்த விஷயத்துலயும் கொஞ்சம் ஹியூமர் செலிமென்ட் ஆஃப் தி காமெடி ஃபேக்டரி எதுமே கிடையாது இதனால இந்தல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆமாடா கரெக்டா நானு கேட்கணும்னு நினைச்சதா அப்படின்ற மாதிரி இருந்தனா அது ஷேர் ஆகும் அந்த மாதிரி ஒத்த கருத்து இவ்வளவு பேருக்கு இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது இல்லல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்றது வந்து அதுக்கு வந்து சிரிப்பு தான் இல்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா நீ என்ன எல்லா பத்த பத்தி பேச மாட்டேன்னா அந்த பத்த பத்தி பேசல இந்த பத்த பத்தி பேசல செலெக்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஏன் எல்லா படத்தை பத்தி பேசணும் சிக்கி முக்கி அப்படின்னு ஒரு படத்தை கருமப்பட்டி கருமத்தப்பட்டி கருமத்தப்பட்ட கோயம்புத்தூர் இருக்கு அதை பத்தி பேசிக்கா முதல்ல போய் பாப்பா பத்து நிமிஷம் எல்லாமே வந்து கொய்யா கங்குலி வீட்டுக்கு போயிடும் இதே சிக்கிமுகி வந்து ஒரு ரேடியோ இல்ல டிவி ஷோ அவங்க உட்கார வச்சு நம்ம எப்படி பேசுறது பழக்கம் அப்படின்னா சிக்கி சூப்பர் ஹிட் படத்தோட டீம் கூட இருக்காங்க ரொம்ப அதிரடியாக ஓடிட்டு இருக்கு பாக்குற எல்லாருமே வந்து அது போயின்னு அ <laughs> ஆனால் அந்த மூஞ்சிக்கு நேரம் புகைந்து புகைந்து புகைந்து பழகிச்சு நான் கூட பரவாயில்ல சினிமா இல்லைனா வந்து தர்மபுரி சீரியல் நின்று போச்சு தருமபுரியில் எலக்ஷன் நடக்குது ஓட்டு போடுங்க மாதளம்பழை வேலை என்ன தெரியுமா ஏதாவது நாலு டாபிக் பற்றி பேசுவோம் ஆனால் இந்த டிவியில பாட்டு போடுறவங்க பேட்டி எடுக்கிறவங்க தொகுத்து விடுவாங்க பிஇ படிச்சவ பிஎஸ்சி பச்சைவங்க ஹிஸ்ட்ரி பச்சவன் ஜாகிரபி சார் சார் சார் மாதிரி புகைந்து புகைந்து புகைந்து பா வேறு எதுவுமே சொல்லவே கூடாது புகழ்ந்து தான் சொல்லுமா பத்து நிமிஷம் உங்களை யாராவது புகழ்ந்தா எப்படி இருக்கும் ஐயா சா இதே சொல்லணுக்காக கூச்சமாக இருக்கணும் இல்லை ஆனால் கோடி வருஷமாக நம்ம இதே தான் பண்ணிருக்கோம் அதையே கேட்டுருக்காங்க இலைட்டாக ஒரே ஒரு குறை சொன்னால் கூட இட்ஸ் அடிஸ்ட்ரக்டிவ் ஆஃப் த மாஸ் என்னோட் கஷ்டப்பட்டு எனக்கு பத்தி பாப்புலர் சினிமா பத்தி வேறதுக்கு அதுதான் பாப்புலரிட்டி எது இதுக்கப்புறம் என்ன டிவில போல ஆல்ரெடி போயிட்டு எனக்கு சினிமாவுக்கு போலான வார வர நான் ஒரு சினிமா போயிடுவேன் ஆனா வந்து அந்த சினிமாக்கு நடிக்க போலாம் அப்படின்னா ஆல்ரெடி பண்ணும் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்து போய் எங்க அம்மா சொன்னா இது உன்னோட அப்படியே திரும்பி விட்டுக்கு வந்துரு போய் பண்ண ஜாலியா இருந்து அவ்வளோதான் வேலைக்கு நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து நாங்க போவேன் அப்படின்னா வந்து கிட்டிங் ஆனால் அந்த சீரியஸ் நோட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற விஷயம் இருக்கிறதுனால நம்ம சினிமா பற்றி மட்டும் பேசுகிறது கிடையாது ஏன்னா நான் ரேடியோ ஜாக்கி நிறைய விஷயத்தை பற்றி பேசலாம் பொண்ணுங்களை நம்ம எப்படி பசங்க கேவலமா நடத்துறோம் அவசோ நல்லா எப்படி போங்கு பூச்சி போய் அட்வான்ஸ் இபிஎன்று எழுதுவோம் வாங்குறானுங்க அப்படின்ற பத்தி பேசிருக்கோம் பெட்ரோல் வேலை பெட்ரோல் வேலைன்றோம் நம்ம எப்படி வாழறோம்ன்ற பேசுறேன் நிறைய பேசிருக்கோம் ஏன்டா இலங்கை தமிழை பத்தி பேசலாம் அந்த பிரச்சனை பத்தி ஏண்டா பேசலன்னு சொல்லிட்டு ஊருக்கு மூக்க பண்ணுற மாதிரி மூவாயிரம் பேர் கேட்டுருக்காங்க கரெக்டு தான் அது என்னன்னா பிக் எஃப்எம் மட்டும் இல்லாம இந்தியா இருக்கிற எல்லா எஃப்எம் ஒரு ரூல் இருக்குறவுாது யாருமே ஆயிரக்கணக்கான நான் நிறுத்தினோம் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் எனக்கு நைட்டு நான் நிம்மதியாக போயிட்டு வீட்டில் தூங்கணும் ஐ வாண்ட்டு லிவ் ஹாப்பி லைஃப் ஆஃப் த ரேடியோ ஜாக்கி அண்ட் ஆல் ஸோ ஒரு படத்தை பற்றி பேசி ஒரு வாரம் பத்து நாள் அதுக்காக பிரச்சனை அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாலும் ஃபோனே நோண்டி நின்றுந்தான்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கிறது பிசா இம்பார்டன்ஸ் எல்லாம் போயிடும் ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸோட மல்லிகை நாங்கள் வீட்டில் டான்ஸ் ஆடி சமதோ ஆசமாக இருக்குதுன்னு நிறையா டாப்பிக் இருக்குது சினிமாவில் என்ன என்ன நல்லெண்ணெய் விலை வலுத்துறோமா போன வருஷம் நூற்றி ரூபாய் இப்போ இரநூத்தி நாற்பது நான் பேசுறதை விட்டுறேன் ஆனால் என்னென்னா இதெல்லாம் கரெக்டாக கருத்து சுந்தரேன் அவங்களுக்கு வண்டி தானே எல்லாருக்கும் இருக்குது ஸோ ஐ வில் கம் வித் த நல்லெய் மாற்றம் கேன் நீ கேட்டுன்னு இருந்தது நாங்கள் கேட்டுன்னு இருக்குது I'm going to talk about it. Take a seat with me. Bolaji. I'll talk about it. I'll talk about it. I'll talk about it. I don't want to talk about Alex. I'll talk about it. I'll talk about it. 92.7 Big FM. A decent radio station.